ஸ்லோகம் இருபத்தி ஒண்ணுல இந்த உலகத்தில் அனைத்து பொருள்களும் மூன்று பேதங்களுடன் கூடியதுன்னு சொன்னார் அந்த மூன்று பேதம் அறியாமையினால் பிரம்மத்திற்கு வரலாம் அப்படி வந்தால் அந்த பேதத்தை இந்த மூன்று சொற்களால் முறையாக நீக்கப்படுகிறது இந்த மூன்று பேதம் என்ன ஸ்வகத பேதம் சஜாதிய பேதம் விஜாதிய பேதம் இதில் சா ஸ்வகத பேதத்தை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு சுலோகங்களில் நீக்குகின்றார் இப்ப இருவத்தி இரண்டாவது சுலோகம் சதோ நாவயாம் தயோத் சதோனூர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இரண்டு ஸ்லோகத்திலையும் பிரம்மத்திற்கு ஸ்வகத பேதம் இல்லைங்கிற கருத்து கேட்குதுல சொல்லு சத்பிரமத்திற்கு அவயவங்கள் இல்லை தனக்குள் வேற்றுமை இல்லை என்ற கருத்து அதற்கு காரணம் என்னன்னா உண்மையிலே பிரம்மத்துக்கு அவயவம் இருக்குன்னு நிரூபிக்கப்படலை எந்த ஒரு வேதத்திலையும் விஷ்ணுவை எடுத்து அது குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கு அவர் இப்படி எல்லாம் இருக்காரு க கிரீடத்தோடு இருக்காரு எல்லாம் சிவனுக்கு ஒரு அம்சம் இருக்கு ஆனால் பிரம்மத்திற்கு இந்த அவயவங்களுடன் கூடியதுன்னு நிரூபிக்கப்படலை எந்த வேதத்துலையும் சொல்லலை அப்படி ஒருவேளை அவயவங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க அவயங்கள் நாமரூபங்கள்ல இருக்குன்னு சொன்னால் இங்கே சொல்கிற பிரம்மத்தை எப்படி சொல்லி சிருஷ்டிக்கு முன்னு ஒரு வார்த்தை சொன்னார் சிருஷ்டிக்கு முன் அந்த பிரம்மன் சத்தாகவே இருந்தது அது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுன்னு சொன்னார் சிருஷ்டிக்கு முன் உள்ள சத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டிக்கு பின் உள்ள சத்துனாலும் அந்த நாமரூபம் வந்துருச்சு அது வந்து எப்படி வந்திருக்கு அரிய அமையினால் ஒன்று அதையும் பார்க்க போகிறேன் சிருஷ்டிக்கு முன் உள்ள சத்துன்னு சொல்லும் பொழுது அங்கே நாமரூபம் இல்லை அதனால அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டிக்கு பின் நாமரூபம் வந்திருக்கு அதை பத்தியும் பார்க்கப்போறணும் இப்போ சொல்லியிருக்கிறது சிருஷ்டிக்கு முன் உள்ள பத்தி சொல்லுது அந்த சத்துல எந்த நாமரூபமும் கிடையாது பிரம்மனுக்கு நாமரூபம் இருக்குன்னு எந்த வேதத்துலையும் சொல்லப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை பார்க்கலாம் அதாவது ஸ்வகத பேதம் இல்லைங்கிற வார்த்தைக்கு பதிலாக பிரம்மத்திற்கு அவயவம் இல்லை நம்மளுக்குள்ள சுவகபேதம் சுவகத பேதம் என்ன கண்ணு காது மூக்கு வாய் மரத்துக்குள்ள ஸ்வகத பேதம் என்ன இலை மலர் கனி எல்லாம் அது மாதிரி அவயவங்கள் தான் சொல்லுது பிரம்மத்திற்கு அவயவங்கள் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா வேதத்துல பிரம்மன் நிறவயம்னு சொல்லிருக்கு அவயங்கள் அற்றதுன்னு சொல்லியிருக்கு எந்த வேதத்துல பார்த்தாலும் பிரம்மனுக்கு லட்சணம் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு அவயவங்கள் அற்றது பிரம்மன் எது அவயவங்களுடன் கூடியதோ அது ஸ்வகத பேதம் உள்ளது பிரம்மணம் அவயவங்கள் மற்றது ஏன் அப்படி சொல்லி இப்ப கார் இருக்கு பல அவயவங்கள் இருக்கு கார்ல ஒரு பாத்தா கார்னு ஒன்னு இருக்குமா ஒருவேளை பிரம்மனுக்கு அவயவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொன்னா எடுத்துட்டு என்ன ஆகும் பிரம்மன் ஒரு தத்துவமே இருக்காது வேதத்திலையும் சொல்லிருக்கு அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு அவயவங்கள் இல்லை இல்லை நாமரூபங்கள்லாம் அவயவங்கள்னு சொல்லலாம்னு சொன்னா இங்க வந்து சிருஷ்டிக்கு முன் உள்ள சத்துன்னு சொல்லிருக்கு இப்ப விதை இருக்கு மரத்தில் அவயவங்கள் சொல்லிடலாம் விதையில சொல்ல முடியுமா ஒரு விதை எடுத்துட்டா நீங்க ஒரு ஆழ விதை எடுத்துக்கிட்டா அவ்வளோவோண்டு விதையில்தான் அதனுடைய வடிவம் இருக்கு எல்லாமே இருக்கு அந்த மரத்தினுடைய பெரிய தோற்றமே உள்ளுக்குள்ள இருக்கு ஆனால் அதுல இப்போ ஏதாவது வடிவம் இருக்கா தெரியறதில்ல தோன்றுவதற்கு முன்பு அவயவங்கள் இல்லை இங்க தோன்றுவதற்கு முன்னு சொல்லி இருக்கிறதுனால இங்க பேச வேண்டியது இல்லை தோன்றின பிறகுன்னு நீ சொன்னா கூட அது வெறும் நாமரூபமா வந்திருக்குங்கிறது இந்த நாமரூபங்கள் அதை பத்தி விளக்கம் சொல்ல போறோம் அந்த நாமரூபம் இல்லை சிருஷ்டிக்கு பின் வந்த நாமரூபம் சொன்னா நாமமும் ரூபமும் உண்மையில் ஏற்றி விற்கப்பட்டது உண்மையில் இல்லை உடல்ல வந்து உண்மையில உறுப்புகள் இருக்கு ஒவ்வொரு கலத்தி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஆளே இருக்க மாட்டோம் காரில் களத்துனா ஆள் இருக்க மாட்டோம் மரத்தில் ஒவ்வொன்றா வெட்டி போட்டேன்னு மரம்னு ஒரு வசுவே இருக்காது பிரம்மன்ட்டு அப்படி இல்லவே இல்லை ஒருவேளை இருக்கு நாம ரூபமாயிருக்குன்னு சொன்னால் நாமம் ப்ளஸ் ரூபம் சொன்னாலே ஏற்றி வைக்கப்பட்டதுனா ஒரு திரு இதில் திருவாசத்தில் ஒரு பாட்டு இருக்கு திருமாளும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை குருணாம் அறியவோர் அந்தனனாய் ஆண்டு கொண்டால் ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமுடியும் அவருக்கு வந்து அவர் பார்க்கவே முடியாது திருமால் வந்து பன்ற ரூபம் எடுத்து அவர் திருவடியே பார்க்க முடியலை ஆனால் எனக்கு நீ காட்சி கொடுத்துட்டேங்கிறார் அந்த நாய் ஆண்டு ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லா ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லா ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டம் உண்மையிலேயே ஒரு நாமமும் கிடையாது கிடையாது ஆனா நம்ம என்ன சொல்றோம் சரச சொல்லி அர்ச்சனை பண்றோம் பகவானுக்கு எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு நாமம் ஓர்ருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடிய நாம் தெல்லேனம் கொட்டோமோங்கிறார் திருவாசகத்துல உண்மையிலேயே பிரம்மனுக்கு நாமரூபம் இல்லை ஆனா நாமரூபம் வந்திருக்கு எப்படின்னா உதாரணம் சொன்னா புரியும் இது இந்த கருத்து இங்க சொல்லலை சிருஷ்டிக்கு முன் நாமரூபம் இல்லைன்னு சொல்லியிருக்கு சிருஷ்டிக்கு பின் வந்தாலும் கூட அது கற்பனையே எப்படின்னா கடல்ல ஒரு நீல நேரம் இருக்கு பகல்ல பாக்குறேன் கடலை உண்மையிலேயே நீல நேரமா கடல் நீள வர்ணம்ங்கிறது ஏற்றிவிக்கப்பட்டது ஆகாச நீளமாக இருக்கிறதுனால கடல் நீளமாக இரவில் பார்த்தா அந்த நீல வர்ணம் தெரியவே தெரியாது நகை இருக்கு நகைங்கிறது என்ன செயின் மோதிரமெல்லாம் என்ன ஒரு நாமம் வந்திருக்கு ஒரு ரூபம் வந்திருக்கு அதை தவிர அங்கே வேற ஒன்றுமே கிடையாது நாமமும் ரூபமும் பொய்யாக வந்தது தங்கம்ங்கிறது உண்மையிலே இருக்கு நகைங்கிறது ஒரு வடிவமும் ஒரு பெயரும் சூட்டப்பட்டுள்ளது அது பொய்யாக வந்ததால் அதுக்கு அவயவம் நாமரூபம் சொல்லவே முடியாது அப்படிங்கிறார் தண்ணீர் தான் இருக்கு தண்ணீர் என்ன பண்றோம் மழையா பெய்யுது ஆறாவது நீராவுறது சுனாமின்னு சொல்றோம் அலைகள் சொல்றோம் கடல் சொல்றோம் குளம் சொல்றோம் குட்டைன்னு சொல்றோம் இருப்பது நீர் ஒன்றுதான் இந்த இப்படியெல்லாம் சொல்கிறதுல ஒரு நாம ஒரு ரூபம் வந்திருக்குது பொய்யா வந்திருக்கு அது ஏற்றி வைக்கப்பட்டது உண்மையில் இல்லை இதை பற்றி இவ்வளோக்குன்னு அடுத்து வர சொல்ல விரிவாச்சி சொல்கிறாரு அங்கே பார்த்துக்கலாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா சத்திற்கு சுவகத இல்லை பிரம்மனிற்கு உறுப்புகள் இல்லை வேதத்தில் சொல்லியிருக்கு அது அவயவங்கள் அற்றதுன்னு சொல்லியிருக்கு அது ஒரு காரணம் இன்னொன்று நாம அதுக்கு அவயவம் நீ சொல்லிட்டேன்னா எத்தனையோ வடிவங்கள் வந்திருக்கு எத்தனையோ ரூபங்கள் இருக்குன்னு சொன்னால் சிருஷ்டிக்கு முன் உள்ள பிரம்மன் இங்கே சொன்னப்பட்டதுனால அப்போ நாமரூபம் இல்லை எப்படி மரம் வருவதற்கு முன்பு விதையில் நாமரூபம் இல்லையோ அது போல ஒருவேளை இப்போ வந்திருக்குன்னு நீ சொன்னால் கூட இந்த நாமரூபமும் ஏற்றிவிக்கப்பட்டது உண்மையில் இல்லவே இல்லை அப்படிங்கிற கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இருபத்தி என்ன கொஞ்சம் விரிவாக வளர்க்குறார் இங்கே என்ன ஒரே கருத்து பிரம்மனுக்கு அவயவம் இல்லை காரணம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு அவயவம் மற்றது நிறவயவம் சொல்லியிருக்கு என்னோட சிருஷ்டிக்கு முன் உள்ள பிரம்மன் சொல்லும் பொழுது அப்ப உற்பத்தியே வரல அப்ப நாமரூபம் வரல இல்ல வந்த பிறகு உள்ள பிரம்மத்தை சொல்லலாம்னு சொன்னா அந்த நாமரூபம் கற்பிக்கப்பட்டது உண்மையில் இல்லை இந்த கருத்து இந்த சுலோகத்தில் சொல்லப்பட்ட எளிமையான சொல்லறோம் அடுத்த சொலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் அர்த்தத்தை பார்த்தேங்க சதோ நாவயவாகா சங்கியாகா பிரிக்கணும் சதக அவயவகா ந சங்கியாகான்னு பிரிக்கணும் சதக ந அவ சங்கியாகா சதக சிரமத்திற்கு அவஹான் பிரிக்கணும்னா இந்த நாவை விட்டு அவயவாகா அப்படின்னா அவயவங்கள் இருப்பதாக பிரம்மத்திற்கு அவயவங்கள் இருப்பதாக இந்த நாங்கிற வாத்தியை சங்கியாகோட சேர்த்துக்கணும் ந சங்கியாகா சந்தேகிக்க முடியாது பிரம்மத்திற்கு அவயவம் இருக்கு உறுப்புகள் இருக்கு நீ சந்தேகப்படவே முடியாது காரணம் பிரம்மன் சொல் எதுன்னு வருல பதினாத்துலாம் சரி விட்டுருங்க அப்படி சரி இதில் பண்ணிட்டு இருக்கா தெரிய இருக்கு பரவாயில்ல விட்டுருங்க ஆமாம் அது பண்ணணும் அது பண்ணாலும் நூனில் வருது அவர் இருந்தால் அவர் வந்தாதேன்னு தெரியும் பார்க்கணும் தெரியல அடுத்ததில் பார்த்து போன கிளாஸே ஆடியோ தான் போட்டிருக்கோம் வீடியோ வரல ஒரு வீடியோ இருக்கும் நசங்கியாக சந்தேகிக்க முடியாது அடுத்த வார்த்தை ததம் சயா தத்து அம்ச அம்சியம் சொன்ன தத்து அம்சிய அந்த சத்பிரமத்திற்கு தத்துனா அந்த அம்சஸ்யன சத்பிரமத்திற்கு அவயவயம் இருப்பது என்பது அந்த பிரம்மத்திற்கு அவயவயம் இருப்பது என்பது உறுப்புகள் இருப்பது என்பது அநிரூபநாத் நிரூபநாத் என்று யாவல் இருக்கு ஆவல் சேர்த்துக்கணும் அனிரூபநாத்னா நீக்கப்படாததால் அந்த பிரம்மத்திற்கு அவயவயம் இருப்பது என்பது நிரூபிக்கப்படாததால் தயோகோ தயோகோன இரண்டு கீழ வரும் கீழே ரெண்டாவது வரி ரெண்டாவது வரியில ரெண்டாவது வார்த்தை தயோ தயோகோ அத்திய அபின்னு அபி அனுத்வாத் அனுபவாத் ரெண்டாவது வரியில கடைசி வார்த்தை தயோகோன இரண்டுன்னு அர்த்தம் நாம இரண்டும் அத்திய அபி இப்பொழுது இன்னமும் திருஷ்டிக்கு முன்பு அனுத்பவாத் தோன்றாததால் திருஷ்டிக்கு முன்பு இந்த நாமரூபம் தோன்றாததால் முதல் வார்த்தை நாமரூபேன நாமரூப்பேன தஸ்ய அம்சவ் தஸ்யனா அந்த பிரம்மத்திற்கு நாமரூபே நாமரூபமும் ந அம்சவ் அவயவங்கள் அல்ல அதாவது சத்பிரமத்திற்கு அவயவங்கள் இருப்பதாக சந்தேகிக்க முடியாது அதற்கு காரணம் அந்த சத்பிரமத்திற்கு அவயவயம் இருப்பது என்பது நிரூபிக்கப்படாததால் அந்த நாமரூபங்கள் இரண்டும் சிருஷ்டிக்கு முன்பு தோன்றாததால் அந்த கிரமத்திற்கு நாமரூபமும் அவயவங்கள் அல்ல அதாவது அவயவம் இருக்குன்னு நிரூபிக்கப்படலை உறுப்புகள் இருக்குன்னு எதுலேயும் சொல்லலை சரிய நாமரூபம் இருக்குன்னு நீ சொன்னா இங்க என்ன சொல்ற சிருஷ்டிக்கு முன்பு உள்ள நாம் பிரமத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப நாமரூபம் வரல அதனால அது ஏகம் ஏவம் அத்திதீயம் உறுப்புக்கள் அற்றது அது ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஸ்வகத பேதம் இல்லை வேத வாக்கியப்படி பிரமத்துக்கு அவயவம் இல்லை அந்த அவயவம் நாமரூபம் நீ சொன்னேன்னு சொன்னா சிருஷ்டிக்கு முன்பு இல்லை பிரம்மத்தை பத்தி சொல்லியிருக்கு இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அதனால அதை பத்தி பேச வேண்டியதில்லை ஒருவேளை பேசினா கூட அது நாமளா சொல்றான் அது வெறும் தோற்றம் தான் கற்பனை தான் ஏற்றி வைக்கப்பட்டது இதே கருத்தை என்ன விளக்கிற இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் படிக்கிறான் நாமரூபோத்பவ Sririshtitva trishtidakha pura Naya nadayo ruddhpavas tasya dasmatim Niram samsatyataviyatim Nama rūbhodhpavas yeivam Sririshtitva trishtidakha pura இங்கும் பிரமத்திற்கு ஸ்வகத பேதம் இல்லைங்கிற கருத்து சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா இந்த உற்பத்தி இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னே சொல்வதே என்னன்னு சொன்னா வெறும் நாமரூபமே வந்திருக்கான் சிருஷ்டினால அது பேர் என்ன ஒரு நாமரூப உற்பத்தி சிருஷ்டிக்கு முன் நாமரூப உற்பத்தி இல்லை அதனால இது உறுப்புக்கள் அற்றது இதற்கு உதாரணம் ஆகாசத்தை சொல்றார் இங்கேயே ஆகாசத்தை உதாரணம் சொல்லி சொல்றார் விளக்கத்தை பார்க்கலாம் பொதுவாக ஒரு குழந்தை பிறக்குது பிறந்தவுடன் என்ன பண்ணுறான் ஒரு உருவம் வருது வந்தவுடன் என்ன பண்றான் ஒரு நாமத்தை நாம் சூட்டிது ஒரு ரூபம் ஒரு நாம சூட்டுறோம் என்னென்னமோ பேர் வைக்கிறோம் பழைய பேர்கள்லாம் இப்பெல்லாம் டீசெண்டாக சில பேர் ஒரு அம்மா இருந்துச்சு ஒரு அம்மா வந்து ஒரு வேலை பார்க்குற அம்மாட்ட கேட்டேன் பேரை சொல்கிறதே பயப்படுது என்னன்னு பேர் என்னன்னு கேட்டால் மூக்காய்யா அதனால சொல்கிறதுக்கு சகட்டம் பெற்றுச்சு இது பாருங்கம்மா கொஞ்சம் நாள் கழித்து இந்த டீசெண்டான பேர்லாம் பழங்காலத்து பேராயிரும் மூக்காயிர பேர் யாருக்குமே இருக்காது பிறகு பார்த்தா இல்லாத பேர் வைக்கணும் உங்கள் பேரை வச்சுருவாங்கன்னு அந்த ஒரு சந்தோஷம் நாமம் ரூபோங்கிறது வெறும் பேரில் அவ்வளவு ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு அபிமானம் இருக்கு தங்கம் தான் இருக்கு தங்கம் என்ன பண்ணது முதல்ல ஒரு வடிவத்தை கொடுக்கணும் வடிவத்தை கொடுத்த உடனே அதில் பாருங்க நெக்லஸ் எத்தனை நெக்லஸ் எத்தனை பேரு வைர நெக்லஸ் அந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ் இந்த மாடல் நெக்லஸ் வலையல்ல விதமான பேருகள் ஒரு தங்கம் ஒரு ரூப வருது அது போட்டு நாம சொல்லி இதுதான் சிருஷ்டி நகைங்கிறது என்ன தங்கத்திலிருந்து நகை வந்து என்ன வந்துருக்கு உண்மையில என்ன வந்திருக்கு தங்கத்திலிருந்து நகை வந்திருக்கு செயின் வந்திருக்குன்னு என்ன வந்திருக்கு ஒரு வடிவம் வந்திருக்கு ஒரு பேர் வந்துருக்கு அது மாதிரி பிரம்மன் நம்ம பிரம்மனிடம் பிறந்து சிருஷ்டி வந்திருக்குன்னா ஒரு வடிவம் வந்திருக்கு ஒரு பேர் வந்திருக்குங்கிறார் புதுசாக ஒன்றும் கிடையாது பேரும் ரூபமும் வந்திருக்கு திருப்பி அந்த பேர் ரூபம் என்ன கொஞ்ச நாள் கழித்து அழிஞ்சு போயிடும் திருப்பி பழைய ரூபத்துக்கு போயிடும் திருப்பி எத்தனை இடம் அழிக்கிறாங்க நகையை திருப்பி திருப்பி தங்கமாக மாறிக்கிட்டே இருக்கும் உண்மையிலே வந்திருக்கான்னு வரல பெயரும் ரூபமும் தான் வந்திருக்கு அப்படிங்கிறார் இப்போ சொன்ன உதாரணம் தான் நீர் தான் இருக்குது நீர் என்ன இருக்குது மேலே போச்சுன்னா மேகம்ங்கிற பேர் வந்துரு அதுக்கு ஒரு ஷேப் வந்துருது அது பேயும் பொழுது அப்படியே விழுகிறதுக்கு பேர் மழையின் பேரும் அதே நீருக்குன்னு ஒரு பேர் என்ன வந்துருச்சு ஒரு வடிவம் இந்த வடிவத்திலிருந்தா அது மேகம் இந்த வடிவத்திலிருந்தால் அதுக்கு பேர் மலை சரி அதுவே வந்து நீர் வீழ்ச்சி அவ்வளோ ஃபால்ஸ் அதுவே பெரிய ஆறா போச்சுன்னா அதுக்கு ஆறு அகலமா போச்சுன்னா சுருக்கமா போச்சுன்னா ஓடை பெரிய குளத்துல போச்சுன்னா குளம் சின்னதுன்னா குட்டை கடலுக்கு போச்சுன்னா கடல் கடல்ல பார்த்தா அலைகள் பெரிய அலை சின்ன அலை சுனாமி அலை எல்லாம் என்ன தண்ணிதான் தண்ணிக்கு பெண்ணா வந்திருக்கு புதுசா ஒவ்வொரு பேரு வந்திருக்கு ஒரு வடிவம் வந்திருக்கு அது மாதிரி சிருஷ்டி அப்படின்னாலே என்ன வந்திருக்குன்னா அங்க ஒன்னும் வரலையா வடிவம் வந்திருக்கான் பேர் நாம பிரிடம் தோன்றியவைகளில் ஒன்று கூட ஒன்று போல் இல்லை ஒரே பிரம்ம்தான் தோன்றிருக்க ஒண்ணு மாதிரி காக்கவே முடியாது ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆளை நீங்க காமிக்கவே முடியாது அப்படியே இருக்கான்னு சொல்லுவான் ஏதாவது வித்தியாசம் ஆறு வித்தியாசம் பார்க்கணும் பாருங்க ரெண்டு ஒன்று போல இருக்கும் ஆறு வித்தியாசம் இருக்கு இந்த வித்தியாசம் பார்க்கிற புத்தி தான் இருக்கு கால வித்தியாசம் வந்துடும் டைம் வித்தியாசம் வந்துடும் ஏதோ குண வித்தியாசம் வந்துடும் ஒரே மாதிரி பண்ணவே முடியாது இருக்கவே இருக்காது ஒரு பொருள் மாதிரி இனியொரு இருக்கவே இருக்காது ஆனா ஒண்ணுல இருந்தே தோண்டி இருக்கு ஒன்றிருந்து தோன்றியவைகளில் ஒன்று கூட ஒன்று போல் இல்லைன்னுபாங்க அப்ப என்ன வந்திருக்குன்னா ஒரு பேரும் ஒரு வடிவமும் வந்திருக்கு அப்படிங்கிறார் இந்த விஸ்வரூப தரிசனமே என்ன தெரியுங்களா அடுத்தாத்தியே வரப்போகுது பகவத்கீதையில இந்த பேத புத்தியை நீக்கிறது தான் எல்லாம் கடவுள் தான் பகவான் தான் சொல்ல போறது விஸ்வரூப தரிசனமே அப்ப அடுத்த அந்தரியகமே பகவராவத்தையும் அதுதான் இந்த விசிஷ்டா அங்கமா சொல்லிருவாங்க லாத்தியும் அதுவும் பகவானுடைய அங்கமா சொல்லி ஒன்னா சொல்லிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அப்படி சொல்றது இல்லை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை அப்ப நாமரூபம் என்பதுதான் சிருஷ்டி அதனால நாமரூபத்தை அங்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல வருது சிம்பிளான ஸ்லோகமே இருக்கு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்திடலாம் நாமரூபோத்பவ சிருஷ்டித்வாத் சிருஷ்டித புரா சிருஷ்டித்வாத்னா ரெண்டாவது வார்த்தை எடுத்துங்க சிருஷ்டித்வாத் சிருஷ்டி என்பது நாம ரூப முதல் வார்த்தை நாமரூப முதல் வரியில இந்த ரெண்டாவது வார்த்தை சிருஷ்டித்வாத் என்று இருக்கு சிருஷ்டி என்பது முதல் வார்த்தை நாமரூப நாமரூபத்தின் அடுத்த வார்த்தை உத்பவஸ் உத் பவசிய உற்பத்தி தான் சிருஷ்டி என்பதே நாமரூபத்தின் உற்பத்தி தான் ஒரு உற்பத்தின்னு சொன்னாலே என்ன வந்திருக்கு அங்கே வெறும் நாமரூபம் வந்திருக்கு இரும்புலன்னு செய்கிறோம் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே இரும்பு பூரா கிடக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க நிறையா ஒரு மாம்பட்டி செய்கிறாரு அறுவாழ் இரும்பில் எல்லா பூரணும் செய்கிறாங்க உண்மையிலே அங்கே என்ன வந்திருக்கு ஒரு பேர் வடிவம் வந்திருக்கு சில்வர் நம்ம சில்வர் பாத்திர கடைகள்லாம் பார்க்குறோம் அங்கே ஒரே மெட்ரல்தான் இருக்கும் அங்கே என்ன வந்திருக்கு ஒரு வடிவம் வந்திருக்கு ஒரு பெயர் வந்திருக்கு சிருஷ்டி என்பதே வெறும் நாமரூப உற்பத்தி பொருள் மாறவில்லை பொருள் அப்படியே இருக்கு ஒரு வடிவம் வந்திருக்கு பெயர் வந்திருக்கு அப்படிங்கிறார் அடுத்த வார்த்தை சிருஷ்டித்வா சிருஷ்டிதக புறான் இருக்கு சிருஷ்டிதக புறான சிருஷ்டிக்கு முன்பு சிருஷ்டி என்பது நாமரூபத்தின் உற்பத்தி தான் சிருஷ்டிதக புறா முன்பு இரண்டாவது வரி தயா உற்பத்தி இல்லை நாமரூபத்தின் உற்பத்தி இல்லை அந்த இரண்டின்னா ஒரு நாம ஒண்ணு ரெண்டினுடைய உற்பத்தி இல்லை எப்ப சிருஷ்டிக்கு முன்பு சிருஷ்டிதக புராண சிருஷ்டிக்கு முன்பு அந்த இரண்டின் உற்பத்தி இல்லை அடுத்த வார்த்தை தஸ்மாக ஆகவேசம் சத்து வியத்து கடைசி வார்த்தை யதா வியத்து யதா வியத்துனா ஆகாசத்தை போல இங்க உதாரண ஆகாசத்து சொல்றாரு ஆகாசத்துல ரெண்டு பேதம் கிடையாது ஒரு பேதம் மட்டும் இருக்கு அவயம் இருக்கு ஆகாசத்துக்கு இல்ல ஒரு ஆகாசத்தை போட இன்னொரு ஆகாசம் இருக்கா இல்லவே இல்லை இரண்டு பேதம் கிடையாது அதனால சத்பிரமன் சத் நிரம்சாத் சத்பிரமன் உறுப்புக்கள் அற்றது சிருஷ்டி என்பது நாமரூபத்தின் உற்பத்தி தான் சிருஷ்டிக்கு முன்பு அந்த இரண்டின் அந்த நாமரூபத்தின் உற்பத்தி இல்லை ஆகவே ஆகாசத்தை போல சத்ரமன் உறுப்புகள் அற்றது ஆகாசம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் இருக்கு இந்த ரூம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா அங்கேயும் ஆகாசந்தே இருக்குது அந்த ஸ்பேஸ் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் அதுக்கு பேர் ரோமுன்னு வச்சுருறோம் உண்மையிலே பிரிவு கிடையாது இதை ஹால்னு சொல்கிறோம் இவ்வளோ இடைவெளி இருந்தால் ஹால்ன்னு சொல்கிறோம் சின்ன இடைவெளி இருந்தால் ரோம்னு சொல்கிறோம் பானை அந்த இடைவெளி இருந்தால் அதுக்கு பேர் வச்சிடும் டம்ளருக்குள்ள உள்ள இடைவெளியை டம்ளர்னு சொல்கிறோம் அந்த டம் அந்த என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு இடைவெளியை பிரித்து காமிக்கிறது ஆகாசத்துக்கு அவயவங்களே கிடையாது ஒரே ஆகாசந்தே இருக்குது அது குருப்புக்கள் இல்லை இதெல்லாம் பிரித்து காமிக்கிது அதனால் ஆகாசத்தை போலன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஆகாசத்துல ஒரு பேதம் இருக்கு என்ன இருக்கு ஆகாசத்துக்கு அக்னி இருக்கு ஆனா மச்ச ரெண்டு பேதம் இல்லை அதனாலதான் பிரம்மனுக்கு ஆகாஷ உதாரணமா சொல்லுவாங்க இங்க எதுக்கு சொல்றாருன்னா ஸ்வகத பேதம் இல்லைங்கிறது ஆகாஷ உதாரணத்தை சொல்றாரு ஆகாசத்தின் உறுப்புகள் இல்ல பிரம்மனுக்கும் உறுப்புகள் இல்லை அடுத்து இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல சஜாதிய பேதம் சொல்லப்படுகிறது படிக்கலாம் சதந்தரம் சதந்திரம் சாதியம் நைலட்சியர்ஜனிபேதம் வினா நோபித்த சதந்தரம் சதாதீயம்யர் பேதம் இந்த சுலோகத்துல சத்திற்கு சஜாதீய பேதம் இல்லை இரண்டாவது பேதம் சொன்ன பார்த்தீங்க தன் இனத்திற்குள் உள்ள வேறுபாடு அந்த வேறுபாடு இங்கு இல்லை காரணம் பிரம்மத்தை போல வேறு ஒரு பிரம்மன் இல்லவே இல்லை அப்படி இரண்டாக தெரிவதற்கு காரணம் நாம ரூபம் என்ற உபாதி பேதம் விளக்கத்தை பார்க்கலாம் இந்த சத் பிரம்மனுக்கு சஜாதிய பேதம் இல்லை ஜாதி என்னன்னா தன்மைங்கிறது ஒரு தன்மை அது ஒண்ணுதான் ஆனா அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு மனிதத்தன்மைங்கிறது என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு வியாபிச்சிருக்கு ஆனா ஒரு மனுஷன் போல இன்னொரு மனுஷன் இருக்கும் அது மாதிரி ஒரு பிரம்மன் மாதிரி இன்னொரு பிரம்மன் இருக்கான்னா இல்லவே இல்லை ஒரே பிரம்மன் தான் இருக்கு அப்படிங்கிறார் இந்த மனிதத்தன்மை எல்லாரிடமும் வியாபித்திருந்தாலும் இந்த மனிதனுக்கும் அந்த மனிதன் வேறாக இருக்கான் தேவத்தன்மை எல்லா தேவர்களுக்கும் வியாபித்திருந்தாலும் அந்த தேவர் வேற இந்த தேவர் வேற அதே மாதிரி அசுரத்தன்மை பறவைத்தன்மை பறவைகள் பல இருக்கு பறக்கிற தன்மை பறவைத்தன்மை ஆனால் அந்த பறவை வேற இந்த பறவை வேற இப்படி பிரம்மனைப் போல பிரம்மனுடைய தன்மை வேற எதுல இருக்கான்னா வேற இல்லவே இல்லை இது சஜாத்திய பேதம் நம்ம மதத்தினுடைய பழமீனமே என்னன்னு சொன்னீங்கன்னா ஜாதி தான் பலமும் அதுதான் சொல்லுவாங்க நம்ம இந்து மதம் நிக்கிறதுக்கு காரணமே ஜாதியா வீக்கானது காரணம் ஜாதியா தனக்குள்ளே உள்ள பேதம் ஒரே மதத்துக்குள்ள பல பேதம் சொல்றேன் பார்த்தீங்களா இந்த கருத்துக்கு ஒத்து வராது இருந்தாலும் சொல்றேன் விளக்கத்துக்கு சாமி சொல்வார் பலமும் பலவீனமும் ஜாதியும் பலமும் அதுதானா பலவீனம் அதுதானா அப்படி இங்க சஜாதீய பேதம் இல்லாத காரணம் என்னன்னா இரண்டாவது வேறு ஒரு சக்தி இல்லை இப்ப நம்ம உதாரணம் பார்த்தா புரியும் கடவுள் கூட எடுத்துக்கோங்க விஷ்ணுவை கும்பிடுறது இல்லை வேதம் வந்தாச்சாங்க சக்தியை கும்பிட்டா சிவனை கும்பிட்றது இல்லை சிவனை கும்பிட்டா சக்தி இப்படி கூடாதுங்கிறதுக்காக அவர் அர்த்தநாரீஸ்வரரா வந்தாரு சங்கர் வந்தாரு பகவானே பிரம்மனிடம் இந்த மாதிரி தன் இனத்திற்குள் உள்ள பேதம் இல்லை அப்படிங்கிறாரு இரண்டாவது ஒண்ணு இருந்தாத்த பிரச்சனையே வரும் இந்த ஸ்வகத பேதத்தில் பிரச்சனை வராது விஜாதிய பேதத்துல பிரச்சனை வராது இந்த சஜாதிய பேதம் இருப்பாரு இதுலதான் போட்டி பொறாம எல்லாம் வருது எப்பயாவது நீங்க சிங்கத்தை பார்த்து பொறாம போடுவோமா தேவர்களை பார்த்து புறாம போடுவோமா ஆனா மனுஷனுக்கு ஒண்ணுல சரஸ்வதி சோதம் படம் எடுத்துக்கல கடவுள் தான் சரஸ்வதியும் கடவுள் தான் லட்சுமியும் கடவுள் தான் பார்வதியும் கடவுள் என்ன சண்டை படத்தில் பார்த்தோமா இல்லையா நாம் பெரியால சக்தி பெருசா என்ன சொல்லிட்டு பார்க்குறோம்ல லட்சுமி பெருசா சரஸ்வதி பெருசா கல்வியா செல்வமா வீரமா வந்துருச்சா இல்லையா அங்கே பேதம் வந்துச்சுனாலே வந்துடும் இது ஒரே இனத்துக்குள்ள வேறுபாடு அங்கே சரஸ்வதியை போல லக்ஷ்மி இருக்கு லட்சுமியை போல பார்வதி இருக்கு அது கீக்குலா ஆனால் பிரம்மத்தை போல விளியர் பிரம்மன் இல்லவே இல்லை அந்த வேறுபாடே கிடையாது ஒரு சபையில் ஒரு வாதம் நடந்துச்சா சிவன் பெரியவரா விஷ்ணு நம்ம நாட்டில் ஒரு பெரிய வாதம் தான் எப்போ பார்த்தாலும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா சிவபக்தர்கள் அங்கே போ அங்கே போகமாட்டாங்க அவங்க இங்கே போக மாட்டாங்க இப்படிலாம் ஒரு சண்டையெல்லாம் வந்துச்சு ஒரு அரசபையில் பெரிய வாதம் நடந்துக்கிட்டே இருச்சு அது நிற்கல அது பாடு இருக்கு ஒரு பெரியவர் வந்தாராம் வந்தவுடனே இவர் சிவன் பெரியவர் வாதம் நீங்கள் முடிவு சொல்லுங்கன்னாங்களாம் சிவன் பெரியவரா நீங்கள் சொல்லுங்கன்னாங்களாம் அவர் வாதத்தை போதும் அந்த சிவன் பெரியவர்னு வாதிட்டார் கூப்பிட்டாராம் நீ சிவன் பெரியவர் வாதிடுறையே சிவனை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டான் சிவனை பார்த்துருக்கியா சிவனை போய் தெரியுமா இல்லை பார்த்ததில்ல அந்த விஷ்ணு பெரியவன் வாத அவரை கூப்பிட்டாரா விஷ்ணு பெரியவரும் வாதாடுறியே விஷ்ணுவை பார்த்திருக்கியா பார்க்கறேன் முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க பிறகு வாதம் மூலம் நின்று போயிரும் நான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார் அதான் கடவுளை பாரு கடவுளை பார்த்துட்டேன்னா பிறகு வராது அப்படின்பாரு அது ஒரு வழிபாடு தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா இந்த பேதமே வராது போட்டி பொறாமையெல்லாம் சஜாதிய பேதத்தில் தான் இருக்குது ரெண்டுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க நாங்கள் வந்துடும் ஒரு கோடு மட்டும் போட்டிருக்கீங்க எது பெருசுச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா இன்னொரு கோடு இருந்தா தான் நான் பெரியவன் நீ பெரிய எந்த கோடு பெருசுங்கிற பேர்த்தே வரும் ஒரு கோடு மட்டும் இருந்தால் ஆனால் பேச்சே வராது சின்ன கோடு பெரிய கோடுங்கிறதான் அந்த ஒரு கோட்டை வச்சு இன்னொரு கோடு இருந்தால்தான் வர முடியும் இந்த கம்பேரிஷனே சஜாதிய பேதத்துலேயே வரும் ஒரே இனத்துக்குள்ள அவன் பெரியாளா நான் பெரியாளாங்கிறது அங்க ரெண்டு பேர் இருந்த வரவே வராது அதனால இந்த சஜாதிய விளைவு அதனுடைய இந்த சஜாதிய பேதத்தின் விளைவு இது இந்த மனிதன் இனத்துக்குள்ளே மதச்சண்டை எதுல வருது இந்த சஜாதிய பேதம் தான் அந்த கடவுள் பெருசா இந்த கடவுள் பெருசா தத்துவம் முறிஞ்சாச்சா எந்த கடவுள் பெருசு யாருமே சொல்லவே மாட்டாங்க இந்த பெரியவர் சின்னவர் அவன் பெருசு இவன் பெருசுங்கிறது தெரியவே தெரியாது சரி வேற்றுமை கண்ணுக்கு தெரியுதே அதுக்கு என்ன காரணம் சொன்னா உபாதியினால் தெரிகிறது உபாதிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் திருப்பி வளர்க்கறேன் உபாதின்னா தன்னுடைய தருமத்தை இனியொங்கில் ஏற்றி வைப்பதற்கு பெயர் உபாதி இப்ப ஒரு துணியில் அழுக்கு இருக்கு அழுக்கு உபாதி உண்மையிலேயே அதில் இருக்கு இந்த துணியில இருக்கு வந்து சுத்தமான தொழில் அழுக்கு ஏறி இருக்கு படிங்கம் இருக்கு பக்கத்தில் சிவப்பு மலர் இருக்குது அந்த படிகம் சிவப்பாக தெரியுது ஆனால் ஸ்படிகத்தில் தெரிகிற சிவப்பு மலர் உண்மையா பொய்யா அது உபாதி அந்த மலர் வந்து ஸ்படிகத்துக்கு உபாதியாக இருக்கு பொய்யா தெரியுதாங்க எது ஏற்றிவிக்கப்படுகிறதோ அது அதுக்கு உபாதி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மலையில் வந்து மலர் பெஞ்சி தண்ணி நனைஞ்சிருக்கு அது உண்மையிலே நனைஞ்சிருக்கு அது உபாதி இல்லை ஆனால் காணல் நீர் தரைக்கு உபாதியாக இருக்கு தோற்றமா தெரியுது எது தோற்றமா தெரியுதோ உண்மையில் இல்லையோ அதுக்கு பேர் உபாதி அப்படிங்கிறாரு இந்த கடல் விஷயத்துல பாத்தீங்கன்னா கடல் நீளமா தெரியுது உண்மையிலே நீலவரணம் என்ன ஆகாசத்தில் இருக்க நீலவரணம் தெரியுது கடலுக்கு உபாதி ஆகாசத்திற்கு நீலவரணம் உண்மையிலே அதுவும் பொய்யுதான் இந்த கடல்ல இருக்க நீலவரணம் பொய்யும் மாதிரி அந்த உபாதியும் பொய்யாங்க இந்த உபாதிங்கிறதே உண்மையிலே இல்லவே இல்லை அப்படி நிரூபணம் பண்ணுவாங்க கடைசியில இந்த உபாதிங்கிறது இங்க என்னன்னா இந்த பிரம்மத்துக்கு உபாதி எதுனா நாமமும் அப்படிங்கிறார் டேபிள் இருக்கிறது மரம் இருக்கிறது விறகு இருக்கிறது சாம்பல் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இந்த மரம் டேபிள் விறகு சாம்பல் எல்லாம் இந்த இருத்தல்ங்கிறதுக்கு உபாதி முதல்ல மரமாக இருக்குது பிறகு என்ன பண்ணுது டேபிளாக மாறுது பிறகு உடச்சி போட்டுறோம் விரகா மாறிடுது முதல்ல மரம் இருக்கிறது பிறகு டேபிள் இருக்கிறது பிறகு விரகம் இருக்கிறது பிறகு சாம்பல் இருக்கிறது இருக்கிறது இது இதெல்லாம் போயிடும் அதே மாதிரி எல்லா வசதியும் எடுத்துக்கறலாம் நான் இந்த இந்த டேபிள் இருக்கிறது லைட் இருக்கிறது ஃபேன் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது தான் உண்மை இதெல்லாம் உபாதி சத்பிராமணருக்கு இந்த நாம ரூபங்கள் எல்லாம் ஆகாசத்திற்கு இந்த கட்டடமெல்லாம் உபாதிம்பாங்க இந்த கட்டடம் ஒரு உபாதி இந்த பாட்டில் ஒரு உபாதி ஆகாசத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா இடம் கொடுப்பதுக்கு பேர் ஆகாசம் இடைவெளின்னு சொல்வோம் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் கேட்கிறோமா இல்லைங்களா ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறோம் இது பெரிய ஸ்பேஸ் இருந்தா அது காலுங்கிற உபாதி ஆயிடும் இந்த ஆகாசத்துக்கு இந்த கால் ஒரு உபாதி இந்த ரூம் ஒரு உபாதி உண்மையிலே ஆகாசம் பிரிவு கிடையாது இந்த ஸ்பேஸ வந்து ஒரு வரையறை பண்ணி ஒரு நாமரூபம் கொடுத்தவங்க அந்த நாமரூபம்தான் உபாதி அப்படிங்கிறார் உண்மையிலே நாமரூபங்கிறது இல்லவே இல்லை அது வந்து போகக்கூடிய ஒன்று அந்த உபாதியினுடைய பேதத்தினால் தான் பிரம்மன் வேறாக நாமரூபமா தெரியுது இல்லட்டு கிடையவே கிடையாது அப்படிங்கிறார் உபாதி பேதத்தால் இரண்டாக தெரிகிறது அப்படிங்கிறார் உபாதி இல்லைன்னா உண்ணாத்தை இருக்கும் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் படிச்சிருக்கோமா இல்லையா மரத்தை பார்க்கும் பொழுது யானையை பார்த்தீங்கன்னா மரம் தெரியாது மரத்துக்கு உபாதி என்ன யானை நீங்கள் வந்து யானையை பார்க்கும்போது மரம் தெரியறதில்லை அந்த மரத்துக்கு யானைங்கிற ஒரு வடிவமும் யானைங்கிற பேரும் ஒரு உபாதியா இருக்கு நீங்க தத்துவம் புரிஞ்சுட்டு அந்த யானைங்கிறது பொய்யே மறந்தேன் உண்மைன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும் யானை மறைஞ்சு போயிடும் மரத்தை மறைத்தது மாமத யானை அப்புறம் தத்துவம் தெரிஞ்சப்பறம் மரத்தில் மறைந்தது மாமத யானை யானை ஓடிப்போச்சு மரம் மட்டும் இருக்கு அந்த உபாதியான யானை ஓடிப்போச்சு அதே மாதிரி இங்க பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் இந்த பஞ்சபூதம் பரத்தை மறைச்சிருக்கு இந்த பரபிரம்மனுக்கு உபாதியா இருக்கிறது என்ன இந்த பஞ்சபூதங்கள் நீங்க பரபிரம தத்துவத்தை உணர்ந்தாச்சுன்னு இந்த பஞ்சபூதம் ஓடி போயிரு பரத்தை மறைத்தது பார் பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்ங்கிறார் அது வெளியே இதே இன்னும் சொல்வாரு என்ன சொல்வார்னா பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன்னதிகரணங்கள் தன்னில் மறைந்தது தன்னதிகரணங்களை வெளியே சொல்லும்போது இப்படி சொல்வாரு அந்த யானை உதாரணம் இங்கே சொல்லும்போது நகை உதாரணம் நீ என்ன பண்ணுது தங்கத்தை மறைச்சி நகை இருக்கான் தங்கத்தை பார்க்கும்போது நகை ஓடிப்பச்சான் அதே மாதிரி இந்திரியங்கள் உடம்புலாம் நம்மளை மறைச்சிருக்கான் நாம் யாரும் தெரிஞ்சுக்கிட்டா இது ஓடிப்பச்சு இது அதுக்குள்ள மறைஞ்சி போச்சு நம்மளுக்கு உபாதி இந்திரியங்கள் என்கிற இந்த உடம்பு இந்த நாம ரூபம் அதுக்கு உபாதி பஞ்சபூதங்கள் இப்போ உண்மையிலேயே பார்த்தா உபாதிங்கிறது ஒரு பொய் தோற்றம் தான் தன்னுடைய சொரூபத்தை ஏற்றி வைப்பது உபாதின் பேரு இங்க அது மாதிரி உபாதி நாம ரூபம் பிரம்மத்திற்கு உபாதியாக இருப்பதால் அது வேறாக தெரிகிறது உண்மையில் ஒரு பிரம்மத்தை போல் இனி ஒன்று இல்லவே இல்லை என்ற கருத்து இங்க இருபத்தி நாலுல சொல்ற அர்த்தம் பார்த்துக்கலாம் சதந்திரம் சசாத்தீயம் வைலக்ஷன்ய வர்ஜனாத்யா கடைசி வார்த்தை வைல வேறானதாக பிரம்மத்திற்கு வேறானதாக எதுவும் சேர்த்துக்கணும் இங்க வேறானதாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்ற வைலட்சண்ய பிரம்மத்திற்கு வேறானதாக அல்லது சத்திற்கு வேறானதாக எதுவும் வர்ஜனாத் ால் பிர சொல்லதால் முத சச்சாதீம் சச்சாதீயமான சதந்திர முதல் வார்த்தை இரண்டாவதாக வேறு ஒரு சர்திரமத்திற்கு வேறானதாக எதுவும் இல்லாததால் சச்சாதீயமான இரண்டாவதாக வேறு ஒரு சத் கிடையவே கிடையாது ஒரே பிரம்மன் தான் இருக்கு வேற பிரம்மன் இல்லாததுனால அங்க சஜாதியுறம் நாம ரூப உபாதி பேதம் நாமரூபத்தின் உபாதி பேதத்தை வினா தவிர்த்து நைவ சதோ பிதா சதோ சத்திற்கு பிதா வேற்றுமையே நைவ கிடையவே கிடையாது இந்த பிரம்மத்திற்கு வேற்றுமைன்னு பார்த்தா நாமரூபந்தான் அது பொய்யா இருக்கு அதை தவிர்த்து அது உபாதி ஏற்றுவிக்கப்பட்டது நாம அதை தவிர்த்து வேற வேற்றுமை என்பது கிடையவே கிடையாதுங்கிறார் அதாவது சத்தான பிரம்மத்திற்கு வேறானதாக எதுவும் இல்லாததால் சஜாதீயமான இரண்டாவதாக வேறு ஒரு சத் கிடையவே கிடையாது நாமரூபத்தின் உபாதி பேதத்தை தவிர்த்து சத்திற்கு வேற்றுமை கிடையவே கிடையாதுங்கிறார் இந்த சுலோகத்தில் சத்துக்கு சஜாதிய பேதம் இல்லை அதற்கு காரணம் இரண்டாவது ஒரு சத் பிரம்மன் இல்லவே இல்லை அப்படி இருந்தால் அதன் விளைவு என்னாகும் போட்டி பொறாம பிரம்மனுக்கு போட்டி புறாமல் வந்து என்னாகும் ஏன்னா பிரம்மன் போட்டி பொறாமையில் வந்துடும் அதனால் இரண்டாக பலவாக தெரிவதற்கு காரணம் ஒரு வடிவமும் ஒரு ரூபமும் தான் நாம ரூபம் என்ற உபாதியினால் பலவாக தெரிகிறது அப்படிங்கிற இப்ப பிரம்மத்திற்கு ஸ்வகத பேதம் இல்லைன்னு பார்த்துட்டோம் சஜாதிய பேதம் இல்லைன்னு பார்த்தாச்சு பிரம்மத்திற்கு அவயவங்கள் இல்லை ஆகாசத்தைப் போல ஆகாசத்துக்கு அவயவங்கள் இல்லை அது மாதிரி அவயவங்கள் இல்லை ஒரு பிரம்மத்தை போல இனியொரு பிரம்மன் இல்லவே இல்லை இருந்தால் என்ன ஆகும் போட்டி பொறாமையெல்லாம் வந்துடும் இங்கே அதுக்கெல்லாம் பிரமத்துக்கு அதெல்லாம் கிடையாது அப்படி இருக்குன்னு சொன்னால் அது எதா இருக்கு உபாதினால் இருக்கிறது மாதிரி தெரியும் அந்த உபாதி என்ன உபாதி நாமரூபம் என்ற உபாதி உபாதினால என்ன ஒன்றின தருமத்தை இனியொன்றில் ஏற்றி வைப்பது இந்த நாமரூபத்தை வேறுபடுத்தி காமிக்கிறது தங்கத்தில் நகைங்கிறது தோடு வெள்ளிங்கிறதுலாம் எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறது தங்கத்தை இது தோடுன்னு சொல்கிறான் இது வந்து சொல்றோம் இது வளையல்னு சொல்றோம் அப்படி வேறுபடுத்தி காமிப்பதற்கு காரணம் என்ன அந்த ரூபமும் நாமமும் என்ன அது உபாதி தங்கத்துக்கு உபாதியா வந்திருக்கு அது மாதிரி ஒரே பிரம்மன் வேறு வேறா தெரிவதற்கு காரணம் நாம ரூபம் என்ற உபாதி அந்த பிரம்மன் ஒன்று மட்டுமே இருக்கிறது அதை போல வேற ஒரு பிரம்மன் இல்லவே இல்லை அந்த பிரம்மணத்துக்கு அவயவங்கள் இல்லை சரி பிரம்மன் ஒன்றுதே இருக்கு பிரம்மன் இல்லாம அதை விட சக்தி வாய்ந்த வேற ஏதாவது இருக்கலாம்ல பிரம்மன் ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு அவையா புரிஞ்சாச்சு இந்த பிரம்மனை போல இனிய பிரம்மன் இல்லை அதுவும் ஒத்துக்கிறான் அதை வேற பவர் கூண்டு ஏதா இருந்தா அப்படி இருக்கான்னு சொல்லலாம் அதுவும் இல்லைங்கிறது அடுத்த சுலோகத்தில் நிறுவனம் அது பேரு விஜாதீய பேதம் இப்ப ஸ்வகத பேதம் இல்லை பேதம் இல்லைன்னு சொல்லியாச்சு பிரம்மனுக்கு வேறாக எதுவுமே இல்லை பிரம்மனுக்குள் வேறுபாடு இல்லை அவயவங்கள் இல்லை பிரம்மனைப் போல வேறு ஒரு பிரம்மன் இல்லை பிரம்மனுக்கு வேறாக எதுவுமே இல்லை ஆகாசத்திற்கு அவயவங்கள் இல்லை உறுப்புகள் இல்லை ஆகாசத்தைப் போல இனியொரு ஆகாசம் இல்லை ஒரே ஆகாசம் ஆனால் ஆகாசத்துக்கு வேறாக நிறையா இருக்குது சொல்கிறோம் ஆகாசம்னு ஒன்று இருக்குது காத்துன்னு இருக்கு எல்லாம் சொல்கிறோம் அது மாதிரி பிரம்மனுக்கு வேற ஏதாவது இருக்குமானா அதுவும் இல்லவே இல்லைங்கிறாரு அதை இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் நிறுவனம் பண்ணக்கூடாது இருபத்தி அஞ்சில் விஜாதிய பேதம் இல்லை அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்த கருத்தை ஏன் வச்சுக்கங்க உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலும் மூன்று வேறுபாடுகள் இருக்கு எந்த பொருள் எடுத்தாலும் மூன்று வேறுபாடுகள் எல்லாம் இருக்காது ஒன்று உறுப்புக்கள் அவயவங்கள் இருக்கு உறுப்புகள் இருக்குது இன்னொன்று தன் இனத்துக்குள்ள வேறுபாடு இன்னொன்று அந்த பொருளை வட்டி இனி பொருள் இருக்கும் அதுக்கு மரம் உதாரணத்தை முதல்ல சொன்னார் மரத்துக்குள்ள இலை மலர் கனி எல்லாம் இருக்குது வேறுபாடுகள் இருக்கு அதேமாதிரி நம்ம உடம்புக்குள்ள கண்ணு காது மூக்கன்னு வேறுபாடு இது ஒரே பொருளுக்குள்ள அவயவங்கள் வேறுபாடு இனியொரு வேறுபாடு சஜாதீக பேதம் அதுக்கு பேர் ஸ்வகத பேதம் அது என்னென்ன ஒரே இனத்திற்குள் வேறுபாடு மிருகங்கள் எடுத்துக்கிட்டால் சிங்க வேற புனி வேற மிருக இனம் அதுக்குள் வேறு மரம் எடுத்துக்கிட்டால் மாமரம் வேற தென்னமரம் வேற மனிதன் எடுத்துக்கிட்டா நான் வேற நீங்கள் வேற தமிழ்நாட்டுக்கார வேற கேரளாக்கார வேறன்னு சொல்லுவோம் அப்புறம் இந்தியன் வேற அமெரிக்கன் வேறன்னு சொல்லுவாங்க ரஷ்யன் வேறேன்னு சொல்லுவாங்க தேவர்கள் எடுத்துட்டு அதுலேயும் வேறுபாடு ஒரே இனத்திற்குள்ள வேறுபாடு சஜாதிய இன்னொன்று என்னை தவிர வேற இந்த இனத்தை தவிர வேற என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விஜாதிய வேறுபாடு மரத்திற்கு வேறாக கல் மண்ணு மிருகங்கள் மனிதர்கள்லாம் இருக்காங்க மனிதனுக்கு வேறாக இதெல்லாம் இருக்கு இது விஜாதிய பேதம் இந்த மூன்று வேறுபாடுகள் உலகத்தில் எந்த பொருள் எடுத்தால் இருக்கும் ஆகாசத்தை தவிர ஆகாசத்திற்கு ஒரே வேறுபாடு ஆனால் பிரம்மனிற்கு இந்த மூன்று வேறுபாடும் இல்லவே இல்லை இதுல அவயவம் இல்லையே நிரூபணம் பண்ணிட்டோம் பிரம்மனை போல இனி ஒரு பிரம்மன் இல்லையே பண்ணிட்டோம் இனி பிரம்மனுக்கு வேறாக ஒரு வஸ்து இல்லவே இல்லைங்கிறது நிறுவனம் பண்ணப்படும் அது இருபத்தி அஞ்சாவது சொல்ல வரும் அடுத்த வயசுல பார்த்தோம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண உதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ண மாதாய ாஹோமா ஆதிநாதீ ஜை